தே மாமாயோ து மாமாயோ கர்ஜி நாயே சர் பாத்தி நாயே சரே மாகுணம் சர்மாயோ நமது காதிர்மையலான நாயகம் அவர்கள் சேராம்பேட்டை கூட்டாநல்லூர் திருக்காலாட்சியர்கள் முதலான இடங்களில் பல மதின்களை நடத்திவிட்டு மேல நாகூரை அடைந்தார்கள் அங்கு செல்வச்சிறுத்தியுள்ள ஜனங்கள் நம் புட்டுபவர்களை பரிகரிக்கவே அங்கள் சுமாரரான செழக யூசு அவர்களையும் பகைவர்களையும் அழைத்துக் நாகூருக்கு வந்து சேர்ந்தார்கள் மேல நாகூர் மண்மாரியால் அழிந்தது நம் கொட்டுபவர்கள் நாற்பதாவது வயதில் நாகூர் சமுத்திரக்கரை அருகே கவன் செய்து கொண்டிருந்தார்கள் இந்த இடம்தான் தில்லர் என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது முழுக அலையராம் அவர்கள் நிதர்சனமாகி ஓரிடத்தை காட்டி ஆதியில் உலகத்தை ஏக சக்கராதிபதியால் ஆண்டு வந்தோம் சர்மையின் பாட்ஷா அவர்களால் வருமானிக்கப்பட்ட சிறு மாளிகையின் மறைந்திருப்பதால் இந்த இடத்தை தங்கள் விடுதியாகவும் சமாதி சின்ன இடமாகவும் ஏற்றுக்கொள்வீர்களாக என்று கூறி மறைந்தார்கள் உடன் நம் குபவர்கள் தங்களிடம் உள்ள தின்தேவதைகளை ஏறி மாளிகையையும் கிணற்றையும் வெளிப்படுத்தி ஓர் பாகத்தை கிழக்கு மீது அவர்களின் சமையல் அறையாக நியமித்தார்கள் இப்பொழுதும் சமையல் அறையையும் கிணத்தையும் காணலாம் இதன்பின் ஓர் நாள் இரவு தொழிற அழைத்தலாம் அவர்கள் இலங்கையில் இருந்த சம்தர் என்னும் இடத்திற்கு நாம் கட்டுபவர்களை அழைத்து போல் தந்தல் குரு கர்ணையின் பாட்சா அவர்களின் அலங்கார மாளிகையையும் மகிழ்ச்சி வாய்ந்த அறுபது வளையங்கள் தோற்றப்பட்ட விருப்பி தம்பியையும் இதில் நாலு வளையங்களை எடுத்துக்கொண்டு கரத்தை சந்தனத்தில் சிவைத்து அம்மாளிகை சிவத்தை அடையாளம் வசிக்கும்படி அங்கிலவே நாகவருக்கு அழைத்து வந்திருக்கார்கள் நாம் ஆண்டவை அவர்களை கொண்டு வந்த வளையங்கள் இன்றைக்கும் கைது நோக்கிய அவர்கள் போரிக்கு முன் மண்டபத்தில் கொண்டு வைத்திருப்பதை காணலாம் பின்பு தஞ்சை தடுபதியான உச்சி பெற்ற வேண்டும் தன் பரிவாரங்களுடன் நம் குட்டுபவர்களிடம் வந்து கொண்டு ஏராளமான நிலங்களை மானியமாக செடுத்து எல்லைக்கள் மாற்றிச் சென்றார் மற்றொரு சமயம் நம் குட்டுபவர்கள் பர்மா தேசத்தில் உள்ள தர்மாசரி போய் எண்ணி பத்தாவிக்கு செல்லும் கப்பல் மறைந்திருந்தார்கள் சில தினங்களுக்கு பின் கப்பலானது குத்துமாறி தர்மாசரி வந்ததை அறிந்து மாலுமி முதலானவர்கள் சிகைத்துக் போது நம் ஆண்டகை அவர்கள் வெளிவரவே இதற்கு காரணம் இவர்கள் என்று நிச்சயத்து ஆச்சரியப்பட்டவர்களால் நம் ஆண்டகை அவர்களை தர்ணாசுரியில் இறக்கிவிட்டு எல்லோரும் பணிந்து விடைகிட்டு கப்பலை ஏற்றிச் சென்றார்கள் சர்குரு தேதா சர்குரு தேதா கலிட்டு கனிதாண்டிடம் ராஜா புகதும் aga pudalu taru maduna lagade gajala tanine pe pole jo ye pudega sa che odiya na gunga nadiye karun jayam ek pole ta che odiya தர்ணாசிரியில் இரண்டு வருஷம் வரை இருந்து எல்லோரையும் நல்வழிப்படுத்தியதில் நாகூருக்கு புறப்பட எத்தனைத்தார்கள் இதை அறிந்த ஜனங்கள் சிறிய மனமில்லாதவர்களால் அவ்வூரிலேயே இருந்து அடக்கமாக வேண்டும் என்று பிரார்த்தித்து அப்படியே ஒரு தினத்தை குறிப்பிட்டு நம் குடும்பவர்கள் மரணமாகவும் நல்லடக்கம் செய்யப்பட்டு கோரியும் கட்டப்பட்ட சமாதிக்குள்ந்து தெய்வீக சக்தியா நாகூர் வந்து சேர்ந்து தங்கள் குமாரரான சேஃபு யூசுபோ அவர்களுக்கு அழையூர் செல்லும் அவர்கள் சந்ததியாரான ராஜா மக்தூமுல் யமனி அவர்களின் இளைய புற்று சுல்தானா தீவியை பெரியோர்களே நமது சாவுல் ஹமீது நாயகம் அவர்களின் புத்திரரான சேஃபு யூசுபு அவர்கள் சந்ததியார்தான் இன்றைக்கும் நாகூர் தர்கா ஷரீஃபில் சர்வ சுதந்திர சம்பன்னால் தீர்த்தி பெற்று விளங்கும் தாகிக்குமார்கள் இதன் பின் ஓர் நாள் நம் குடும்பவர்களிடம் பக்தி விசுவாசம் உள்ள வர்த்தகர்கள் கடல் பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் போது கப்பலின் கீழ் பலகை உடந்து சமுதிரத்தில் மூழ்க ஆரம்பித்தது எல்லோரும் நம் ஆண்டகை அவர்களை இணைத்து காணித்து வைத்து பிரார்த்தித்தார்கள் அதே சமயம் கிண்டலியில் நாகிகரிடம் நீகையை கத்தரித்துக் நம் குடும்பவர்கள் ஞானதிருஷ்டியால் அறிந்து முகம் பார்க்கும் கண்ணாடியை சமுதிரத்தில் எறிந்தார்கள் உடனே அக்கண்ணாடி கப்பலின் ஓட்டையை அடைத்து எல்லோரையும் அபாயம் இன்றி கொண்டு வந்து கேட்பது இன்னும் இதுபோன்ற பல அற்புதங்களை நடத்தியதில் நம் குட்டுபவர்கள் ஹிஜிரி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாவது வருஷம் ஜமாதுல்லாஹிர் மாதம் பத்தாம் தேதி திங்கள் இரவு பிற்பகுதியில் அல்லாஹூ அஃபர் லாயுடாக இல்லல்லாஹூ என்னும் திரு கருமாவை ஓதியவர்களால் இம்மண்ணுலகை விட்டு விண்ணுலகை அடைந்தார்கள் அவர்கள் இல்லத்திலேயே நல்லடக்கம் செய்யப்பட்டு மண் கோரியும் கட்டப்பட்டது அக்காலத்து கோரியின் பழைய தோட்டத்தை இன்றைக்கும் காணலாம் அக்கோரியை கூட தஞ்சை மன்னராலும் மற்ற பிரபுக்களாலும் தீங்கார மண்டபங்களும் அலங்காரவாசலும் வானமளாவிய மனாராக்களும் போதிய வசதிக்குரிய விசாலமான கட்டிடங்களும் நிர்மாணிக்கப்பட்டு சகோதர சகோதரிகளே அற்புத களஞ்சியமாகிய நம் கொடுபவர்கள் கரைகானாது கழிக்கும் கப்பல் பிரயாணிகளுக்கும் கைவினையாலும் நோயாலும் வரும் ஜீவான்மாக்களுக்கும் ஆத்மசுத்தி தேடும் ஞானவான்களுக்கும் மற்ற எல்லோருக்கும் நிதர்சனம் போல் இருந்து அருவாலிப்பதால் எல்லா மதஸ்தர்களும் பக்தி விசுவாசத்தோடு நாகோ தர்பா சரிப்புக்கு வந்து நம் குடும்பவர்களை தியாரத்தை செய்து மிகவர சாதனங்களை பெற்று எம்புறுகிறார்கள் ஆதலால் நம் எல்லோருக்கும் நம் குடும்பவர்கள் சிறுவை உண்டாக இறைவன் அருள் புரிவானாக நான் தைரியத்தோடும் துணிச்சலோடும்